வணக்கம் நற்றின நேயர்களே இன்றைக்கு புதன்கிழமை திருநாவுக்கரசர் அருளிய ஐந்தாம் திருமுறையிலிருந்து திரு திருக்குறுந்தொகை திரு இன்னம்பர் என்ற தளத்தில் உறைந்திருக்கின்ற ஈசனை பாடிய இந்த பதிகத்தை உங்களுக்கு வழங்குகிறேன் இந்த பதிகம் மாமாள ராகத்தில் அமைந்திருக்கிறது ஆதிதளத்தில் பாடியிருக்கிறேன் ப் இந்தளம் திரு என்னம்பரில் திரு இன்னம்பர் என்ற திருத்தலத்தில் உறைந்திருக்கும் இறைவனே இறைவனை நோக்கிப் பாடுகிறார் எண்ணில் யாருமில்லை எனக்கு இனியவர்களும் யாரும் இல்லை ஆனால் என்னை விட இனியவன் ஒருவன் இருக்கிறான் அவன் என் உயிரிலே கலந்து நிற்கின்றான் அவன் உறைந்திருக்கின்ற திருத்தலம் திரு இன்னம்பர் என்ற தலமாகும் என்று அவனையே வணங்கி மலர்கள் தூவி வணங்குபவர்களையும் அவ்வாறு வணங்காது பொழுதுபோக்குபவர்களையும் கணக்கில் எழுதும் எழுதும்படி அமர்ந்து அமர்ந்திருக்கின்றான் இன்னம்பர் ஈசன் என்று பரவி பணிகிறார் நாவுக்கரசர் பெருமான் இப்பொழுது இப்பதிகத்தை பாடலாம் என் எனக்கினியாரில்லைவல் ஊழல் என்ில்ல எனக்கினியானில்லை என் நிலும் இனியானொருவல் உள்ளன் என் நூலே உயிர்ப்பா புறம் போந்து புக்கு என் நூலே நிற்கும் இந்நம்பரீசனே என் நூலே உயிராய்புறம் பாந்து புக்கு என் நூலே நிற்கும் இந்நம்பரீசனே அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் தொழுது தூமலர் தூவித்துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றும் பொழுது போக்கி புறக்கணிப்பா பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்நணக்கு இல் நம்பரீசனே நன்றி நண்பர்களே